தமிழிசை சங்கம் சென்னை சென்னை தமிழிசை சங்கத்தின் ஆதரவில் நடைபெறும் இசைப் பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள் பங்கேற்கும் திருமுறை தொடர் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வருகைள்ள பெருமக்கள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பில் மனம் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய நிகழ்ச்சியினை அருப்பா இசைவானர் திருவாரூர் திரு டி ராஜகோபால் அவர்கள் குத்துவளுக்கு ஏற்றி விழாவினை பள்ளி எழும் தருளாயே ததரில் நன்னலன் எம் பெருமான் பள்ளி எழும் தருளாயே பள்ளி எழும் தருளாயே ததரில் நன்ன Na-na-na, na-na-na, na-na-na, na-na-na, ah-na-na. Arunaan jendirandu seyanujanan yelpo, yakandadu kudayam ninmalart terimukattin. Tadariraan na-na. யன கடிமர் மலர மற்ற நலங்கள் நாம் திரள் நிறை வரும் ஆனந்த மலையே அலை கடலே பள்ளி எழுந்தருளோயே சதரி நந்தனா சதரி நனில் நகன நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்ப நான் அதை அனுபவிக்கிறேன் உடல் எனக்கு கொஞ்சம் கொஞ்ச நாளாகவே வயசாயிட்டுதான் டாக்டர் அதையா உங்களுக்கு அதனால மருந்தும் பிடிக்க மாட்டேங்குது நாங்க சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஏண்டா வயசாயி இருக்கிறோம் நினைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்ம கையில இல்லையா இல்லையா திருப்பள்ளி வச்சு பாடிட்டே வந்தா தப்பு வந்துட்டு பார்த்தீங்களா அந்த தப்பை திருத்த முடியல எனக்கு காரணம் என்ன என்னுடைய உடல்நிலை கோளா இருக்குடு தோத்திரம் ஏம்பினர் துண்ணிய பிணைமலர் கையினர் அழுகையர் தோழகையர் ஒருவால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருவால் திருப்பெருந்து பெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் என்பது பாட்டு இந்த இன்னருள் என்பது விட்டு போச்சு காரணம் இந்த உடல் நிலை எனக்கு சரியில்லை இல்லையா இப்படி தவரே என்னுடைய வாழ்க்கையில் வருவதில்லை இப்ப வருகிறது காரணம் நான் குற்றவாளி அல்லவா எப்ப சொல்லிட்டேன் சரியா இல்லையா எழுத்து எழுத்தா எண்ணி படித்தவன் நான் எழுத்து எழுத்தாக பாடி பிறரையும் என்ன வைத்தவன் இப்ப நான் என்னவென்று சித்திரை மாதம் அப்பர் சுவாமிகள் நினைவாகவே நாம் இருக்க வேண்டும் என்று சைவ நீதி சைவ சமயத்தில் இருக்கிறவர்களே சைவ சமயத்துக்கு தலைவர்களாக இருக்கிறவர்களே அதை பத்தி சிந்தனை பண்ணுவதே இல்லை சைவ சமயத்துக்கு தலைவராக இருக்கிறவர்கள்லாம் இன்னைக்கு பொருள் சேர்ப்பதில் இருக்கிறார்களே தவிர அருள் சேர்ப்பதில் அவர்கள் இல்லை என்பது என்னுடைய திண்டமான எண்ணம் அது இன்று வந்ததல்ல கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷமாகவே இந்த எண்ணம் என்னுடைய நெஞ்சில ஓடிக்கொண்டிருக்கிறது சாதாரணமாக என்னை போல உன்னை உங்களைப் போல இருக்கிறவர்கள் ஏதோ குடும்பமே சதி சரி ஏதோ சம்பாதிக்கிறது சரின்னு நாம் போயிடுறோம் சமயத்தை பற்றியோ மதத்தை பற்றியோ நமக்கு சிந்தனை செய்வதற்கு நேரம் இல்லை காரணம் குடும்ப தொல்லை குடும்ப சாகரம் அந்த குடும்ப சாகரம்னு சொன்னாத சாகரம்னா கடல் நாம அந்த சாகரத்தில் போய் மூழ்கிறதுனால இந்த தவறு ஏற்பட்டு சமயத்துக்கு தலைவராக வருகிறவர்கள் குடும்ப தொல்லை இல்லை இன்னைக்கு சொல்லப்போனால் நம்மளை விட அவர்கள் தான் பெரிய குடும்பஸ்தனாக இருக்கிறார்கள் அதனால் அவர்களை போய் நாம் இனிமே நீங்கள் சமயத்தொன்று செய்துதான் தீரணும்னு நாம் சொல்லி பிரயோஜனம் இல்லை என்ற ஒரு முடிவுக்கு நான் வந்து நான் வந்தேனா அல்லது நீங்கள் வந்தீர்களா எனக்கு தெரியாது அதனால தான் நம்ம சமயத்துல ஒவ்வொரு சின்ன சின்ன இழுக்குகள் அங்கங்கே காணப்படுகிறது அல்லவா ஆம் காரணம் சமய தலைவர்களாக இருக்கிறவர்கள் பொருளாதாரத்துறைக்கு போய்விட்டார்கள் பொருளாதாரத்துறைக்கு அவர்கள் வருக வர மறுக்கிறார்கள் நான் ஒரு சமய தலைவரை மேடையிலேயே கேட்டேன் பொருள் தானே நீங்க இருக்கீங்க அருள்ல இருக்கீங்களா நீங்கன்னு கேட்ட இல்லை இல்லையா ஆ எனக்கு தெரிஞ்சு எனக்கு விவரம் எனக்கு பேசி எண்பத்தஞ்சாவது இல்லையா நான் எத்தனையோ சமய தலைவர்களை நான் பார்க்கிறேனே பார்க்கும்போது அவர்கள் பொருள்ல தான் மிகுதியான நேரம் செலவழிக்கிறார்களே தவிர அருள் செலவழிப்பதாக நான் அறியவில்லை ஒரு சமயம் என்னுடைய கணிப்பு தவறாயிருந்தால் விட்டு விடுங்கள் அப்படி சித்திர மாதம் பூரா அப்பர்சாமின் நினைவாகவே நாம இருக்க வேண்டும் என்ன சித்திர மாதம்னா அவர் ஆண்டவன் திருவடியை சேர்ந்தார் என்பது உங்களுக்கு நினைவில் இருக்கும் அதே மாதிரி வைகாசி மாதம் மூல நட்சத்திரத்தில் சிவனொடியை சேர்ந்தார் திருஞானசம் மந்தர் அவர்கள்லாம் இறக்கவில்லையே இந்த உடம்போடு உயிரோடு ஆண்டவனை சேர்ந்தவர்கள் கிடைக்குமா இப்படி ஒரு தலைவர் நமக்கு கிடைக்காது இல்லையா அந்த நிலை வல்லப்பெருமானோடு முற்று முற்றுப்புள்ளி அடைந்து விட்டது அதற்கு பின்னால வந்த சமய தலைவர்கள் எல்லாம் இறந்துதான் போனார்கள் அவர்கள் சமாதி இருக்கிறது பாம்பன் சமாதி தாய்மான ஒரு சமாதி பட்டினத்தார் சமாதி என்னெல்லாம் இருக்கிறது ஆனா திரியான சமாதி திருநாவுக்கரசு சமாதி என்று இருக்கிறதோ இல்லை காரணம் உடம்போடு உயிரோடு அவர்கள் ஆண்டவனை சேர்ந்து விட்டார்கள் அப்படி ஒரு தலைவர்கள் நமக்கு கிடைக்கவே மாட்டார்கள் அப்படி கிடைத்திருந்தும் கை கூட குழந்தை கையிலே கிடைத்த பொங்கிண்ணம் போல் நாம் ஆகிவிட்டோம் மிகவும் வருத்தப்பட வேண்டிய விஷயம் நான் மிகவும் வருத்தப்படுகிறேன் எனக்கு வேண்டிய வைத்திய துறையில் உள்ள ஒருவன் சொன்னான் நீங்க இதெல்லாம் கவலைப்படுறதுனால தான் உங்க உடம்பு கெட்டு போச்சு நீங்க சமயத்துறையோடு நீங்க இருந்திருந்தீங்களே ஆனால் உங்க உடம்பு இப்படி கெட்டு போய் இருக்காது அப்படின்னு சொன்னான் சொன்னவன் பக்கத்திலேயே உட்கார்ந்துருக்கான் வைத்தியத்துறையில் இருக்க ஒருவேளை இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் அல்லவா ஆணி மாதமானால் மாணிக்க வாசகர் ஆணி மகத்தில் ஆண்டவன் திருவடியை சேர்ந்தவர் சிதம்பரத்தில் அல்லவா ஆமா அவர் நினைவாகவே நாம் ஆணி மாதத்தில் இருக்கணும் ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்திலே இந்த உடம்போடு கைலாய மலைக்கு போனவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த நினைவிலேயே நாம இருக்க வேண்டும் என்பது சைவ சமய நீதி இந்த நீதியை இன்னைக்கு இருக்கிற சமய தலைவர்கள் போட்டுவதற்கு தயாராக இல்லை மாறாக தேவார திருவாசகத்தில் குற்றம் காணவும் தொடங்கிவிட்டார்கள் மகாபாவிகள் என்பதும் நாம எண்ணி வருத்தப்பட வேண்டிய விஷயம் அல்லவா ஆமா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைன் என்று இருந்தார் டாக்டர் உவே சாமிநாதையருடைய குருநாதன் அவர் தமிழ் தாத்தா என்று அவருக்கு பேர் டாக்டர் உவே சாமிநாதருக்கு தமிழ்தாத்தா பேர் அவருக்கு குரு அவரு மீனாட்சி சுந்தரம் பிள்ளை என்று அவருக்கு பேர் அவர் பதினெட்டு புராணமோ இருபத்தெட்டு புராணமோ எழுதியிருக்கிறார் புராணம் எழுதுவது முடியுமா நடக்காத வேலை ஆமா அவர் எழுதினவர் அவர் முதக்கொண்டு தேவார திருவாசகத்தை கண்டு நடுங்கினார்கள் இன்னைக்கு இருக்கிற சமய தலைவர்கள் நம்மளை நடுங்க வைக்கிறார்கள் இப்படியெல்லாம் பேசி தேவார திருவாசகத்தை தரக்குறைவா பேசுகிறார்களே நடத்துகிறார்களே ஓதுவார்களே தவறு தவறாக பேசுகிறார்களே என்றெல்லாம் நினைக்கும் நெஞ்சம் குமுறுகிறது இந்த குமுறல்ல எனக்கு உடல் சரியில்லாமல் போயிருக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள் சில பேர் இல்லாவிட்டால் நான் ஒழுக்கசீலனாக இருப்பவன் தினந்தோறும் யோகாசனம் போடுபவன் ஆகாரத்திலெல்லாம் மிகவும் கட்டுப்பாடாக இருக்கிறவன் எந்த வேலையிலேயே எதை வேணாலும் சாப்பிட மாட்டேனா ஆமா அப்படியெல்லாம் இருந்தவன் தான் அப்படி இருக்கும்போது எப்படி என் உடம்புல கெடுதல் வரும் அப்படின்னு சொன்னா எண்ணத்தினாலதான் என்னுடைய உடல் கட்டிருக்க வேண்டும் என்பது இவனுடைய முடிவு சரியாக இருக்கலாம் என்றும் நான் எண்ணுகிறேன் அப்போ ஒருவன் சொன்னான் அப்போ தப்பி ஓடிப்போன சமணர்கள் தான் இன்னைக்கு சைவர்களாக இருக்கிறார்கள் சம்பந்தருடைய வாழ்க்கையில தப்பி ஓடினான் பாருங்க தப்பி ஓடினவன் தான் இன்னைக்கு சைவனாக இருக்கிறான்னு ஒருத்தன் சொன்னான் ஒருத்தம் சொன்னா இல்ல இல்ல அவர்கள் தான் இந்த கோயில்லாக தொங்குறான் அப்படின்னு கோயில்ல ட்ரஸ்டியா இருந்து கொள்ளையடிச்சாம்பாருங்க அவன் பூரா வவ்வாலாக இந்த கோயில்ல தொங்கிட்டு இருக்கான்னு சொன்னான் இதெல்லாம் உண்மையாக இருக்க கூடும் என்றுதான் நான் கருதுகிறேன் இப்ப பார்க்கும் போது நான் ஒரு தூரம் ஜேசுதாசு கிட்ட நான் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தேன் பெரிய பாட்டுக்காரர் இல்லையா ஜேசுதாசர் கிறிஸ்டன் அவர் ஆனால் கிறிஸ்டியனுடைய ஒழுக்கத்தில் அவர் இல்லை காரணம் அவருக்கு கிறிஸ்டியானிட்டியில் அவ்வளவு பற்று இல்லைன்னு நான் நினைக்கிறேன் உண்மையோ தப்போ அவர்கிட்ட சொன்ன ஓரளவுக்கு கிறிஸ்டியானிட்டியிலேயும் முகம்மதியர்கள்ட்டையும் பற்று இருப்பதாகவும் சைவ வைணவர்கள்ட்ட அவ்வளவு இல்லை என்று நான் அவர்கிட்ட சொன்னேன் இது இங்கே தெரிஞ்சுதான்னு சொல்றீங்களா தெரியாமல் சொல்றீங்களா கிறிஸ்டியானிட்டியில் ரொம்ப மோசம் இருக்கிறதுன்னு சொன்னார் அவர் அவரே சொன்னார் எப்படி ஆக இந்த ஊழல் எந்த எல்லா மதத்திலையும் நிறைந்து போய் இருக்கிறது போதும் என்று நான் எண்ணுகிறேன் போகட்டும் யாராவது ஒரு நம்ம அந்த கண்ட்ரோல இருப்போம் ஆக இது ஆனி திருவாசகம் பாடலாம் போன போன மாதம் நான் அப்பர் தேவாரமாக பாடி காட்டினு நான் நினைக்கிறேன் வைகாசி மாதம் இது ஆணி மாதம் ஆனதுனாலே மாணிக்கவாசர் பூஜை பூஜை போயிட்டு போய் சுந்தர குரு பூஜை நெருங்கிக்கிட்டு இருக்கு இருபதாம் தேதியின் மோஸ் சுந்தர குரு பூஜை தேவாரத்தை நான் முப்பது முப்பத்தாறு தடவை திருப்பி திருப்பி படித்தவன் உணர்ந்தவன் அல்ல உணர்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது நாமெல்லாம் திருவாசகத்தை படிக்கிறோம் திருவாசகத்தை படித்து உணர்ந்தவர் தான் ராமலிங்க அடிகளார் அதனால்தான் வான்கலந்த மாணிக்க வாசகா அந்த பாட்டை கூட எனக்கு சொல்ல முடியல அல்லவா வான்கலந்த மாணிக்க வாசகா வா நான் கலந்து பாடுங்கள் நற்கருப்பஞ்சாற்றிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனை தீஞ்சு கலந்து என் பூங்கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இனிப்பதுவே என்று சொன்னார் பாட்டமில்லா மாணிக்க வாசகா நின் வாசகத்தை கேட்டிருந்த கீழ்ப்பறவை சாதிகளும் பொல்லா விலங்குகளும் மெஞ்சான நாட்டம் வரும் எண்ணில் நான் அடைதல் வியப்பன்றே என்று பாடி வைத்தார் அவர் அவர் அன்றோ திருவாசகத்தை உணர்ச்சியோடு படித்தவர் தொழில ராஜகோபால் அதுக்கு அவர் சொன்னார் வல்லற் பெருமான் தன்னுடைய தலையிலேயே தாங்கி கொண்டிருந்தார் திருவாசகத்தை அப்படின்னு அல்லவா ஆமா திருவாசகத்தை ஆய்வு பண்ணியிருக்கிறார் ஒரு பெரியவர் ஆய்வு பண்ணிவிட்டு அவர் எழுதியிருக்கிறார் திருவாசகத்தை நிறைய படித்தவர்கள் கிறிஸ்டியன்கள் தான் அப்படின்னு எழுதி வச்சிருக்கார் சைவன் எழுதவே இல்லை எப்படி எவ்வளவு அவலமான சொல்லு இது அல்லவா இந்த மதத்தில் இருக்கிறவன் படிக்கல கிறிஸ்டியன் படிச்சிருக்கிறான் அவன் உணர்ந்திருக்கிறான் என்று எழுதி வைத்திருக்கிறார் அந்த ஆய்வில் அந்த அளவுக்கு சைவர்கள் இருந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் மிகவும் வருத்தப்பட வேண்டிய விஷயம் அல்லவா ஆமா மகாவித்வான் மீனாட்சுந்தரம் பிள்ளையை ஒருத்தர் கேட்டாராம் திருவாசகத்துக்கு பொருள் எழுதுங்க அப்படின்னு ஆகட்டும் அப்படின்னுட்டாராம் காரணம் முடியாதுன்னு அவர்கிட்ட சொல்றதுக்கு இவருக்கு இஷ்டம் இல்லை அவருடைய தயவு இவருக்கு தேவைப்பட்டது அதனால பேசாம இருந்தார் அவருடைய குதிரை வண்டியில இவர் அடிக்கடி போய்கிட்டு இருந்துருக்கிறார் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அதனால அவருடைய தயவுக்காக விட்டுக் கொடுத்துட்டார் ஒரு நாள் திருச்சிரபுரத்தில் இருந்து திருவானைக்கா அம்பிகை தரிசனம் பண்றதுக்காக போய் கொண்டிருக்காங்க குதிரை வண்டியில் அந்த குதிரை வண்டி ஓனர் சொன்னாரா ஐயா ஐயா நான் உங்கள்கிட்ட எத்தனையோ தடவை சொல்லியிருக்கிறேன் திருவாசகத்துக்கு பொருள் எழுதுங்கன்னு நீங்க இன்னைக்கு நாளைக்கு நீட்டிகிட்டே போறீங்க அப்படின்னு சொன்னபோது இன்னொரு தடவை நீ அப்படி சொன்னியானால் திருவாசகத்துக்கு பொருள் சொல்ல முடியாது தெரியுமா இனிமே நீ என்ன கேட்டீங்கன்னா இந்த குதிரை வண்டிதான் கீழே குதிச்சு இந்த ஆற்றுல ஆற்றுல குதிச்சு உயிரை விட்டுருவேன் அப்படின்னு மாணிக்க வாசகரே கேட்டிருக்காங்க திருவாசகத்துக்கு என்ன பொருள்னு அதோ ஆடுகிறான்பார் அவன் தான் பொருள் என்று காட்டிதான் மறைஞ்சார் என்று ஒரு வரலாறு உண்டு திருவாசகத்துக்கு பொருள் எழுதக்கூடாது என்று சொன்னதும் உண்டு அல்லவா ஆமா போகட்டும் அதெல்லாம் வேண்டாம் நான் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முந்தி இருபது வருஷத்துக்கு முந்திலாம் திருவாசகம் முற்றுவுதல் என்று வைத்தேன் முற்றோதல் என்ற பெயரோடு நான் பல இடத்துல தேவாரம் திருவாசகங்கள் பன்னீர் திருமுறை கூட எத்தனையோ தடவை நான் முற்றோதல் செய்திருக்கிறேன் காரணம் எழுச்சிக்காக வேண்டிதான் செய்தேன் இன்னைக்கு நான் பத்து பக்கம் கூட படிக்க முடியாத நிலையில் நான் இருக்கிறேன் இல்லையா ஆமாம் திருவாசக முற்றோதல்னு வைப்பேன் அஞ்சு மணி நேரத்தில் பூரா பாடி காட்டி அது பலருக்கு இங்கே தெரியும்னு நான் நினைக்கிறேன் ஆமாம் அதெல்லாம் எழுச்சிக்காக வேண்டிதான் செய்தேன் இந்த தேவாரம் ரெக்கார்ட் பண்ணது கூட என்னுடைய சக்திக்கு மீறி தான் அந்த வேலையை செய்தேன் அது விளைவு தான் நான் இன்னைக்கு அனுபவிக்கிறேன் இனிமே நீ ரெக்கார்டே பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிவிட்டான் அந்த அளவுக்கு ஹார்ட்ல வீக் இருக்கு அப்படின்னு வயசாயிட்டு இருக்கும் அது ஒரு பக்கம் நானா கெடுத்து கொண்டது சந்தோஷம் அதுல என்ன ஆட்டுறது தேவாரம் திருவாசகம் பூராட்ல வந்ததுன்னு ஒரு சந்தோஷத்தோடு நான் இருக்கேன் ஏன் உடம்பு கெட்டாலும் பரவாயில்லை இல்லையா ஜைபர்கள் அல்லாதவர்கள் கூட படித்து பார்க்கக்கூடிய நிலையிலே அந்த சிடி மோகொண்டு இருக்குறன்னு சொன்னா யாரும் எந்த ஓதுவாரும் பாடலை எந்த கம்பெனிக்காரரும் பாடல எந்த மடாதிபதிகளும் எடுக்கல நான் ஒரு மடாதிபதிக்கு எழுதின சிடி எல்லாம் வந்து கேட்கிறீங்களான்னு கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு எழுதி பதில் எனக்கு ஆமா இவர்கள் சைவத்தை வளர்க்கிறவர்கள் தவறிவிட்டார்கள் தவறு வேற ஒரு பாதையில் போய் கொண்டே இருக்கிறாரு என்னைக்கு எவன் வந்து திருத்தவன் இதான் அவன் சொன்னான் இவர்கள்லாம் போய்விட்டு மறுபடியும் ஒருத்தர் வருவார் அவர் வளர்ப்பார் ஏன் கவலைப்படுறீங்க இதே பையன் தான் சொன்னான் இன்னைக்கு கூட இல்லையா வந்தால் என்று விட்டு விடுகிறேன் நான் இப்பொழுது போட்டி திருபகல்லிருந்து ஒரு நூறு வரி உங்களுடைய செவிக்கும் உள்ளத்துக்கும் கொடுக்கறதுக்கு நான் எண்ணி இருக்கிறேன் போற்றி போது பாரு என்றால் என்ன வணக்கம் அவ்வளவுதான் தெரியுமே தவிர வணக்கம் தெரியாது சொல்லுவார் காரம் நமக்கு வேண்டாம் நமஸ்காரம் வேண்டாம் கம்முன்னு ஓட்டிக்கு முன்பார் ஓட்டி என்பது வணக்கம் என்ற சொல்லனுடைய இதுதான் இன்னைக்கு இந்த போற்றி திருவகல்லிருந்து கிட்டத்தட்ட ஒரு நூத்தி இருபத்தி அஞ்சு வரி கிட்டத்தட்ட ஒரு இருநூறு வரி அந்த போற்றி போற்றி என்று வருகிறது எவ்வளவு அருளோடு செய்து வச்சிருப்பார் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்னு இருநூறு தடவை சொல்லி இருக்கார் நம்ம காதல விழுந்துதா கருத்துல விழுந்து விடலியூ தடவை சொல்லியும் கூட இருநூறு தடவை போற்றி போற்றி என்று சொல்லியும் கூட நம்ம செவட்டு காதல விழலன்னு சொன்னா வேற எவன் சொல்ல போறான் இப்படி ஒரு நூல் கிடைக்குமா இப்படி சொல்ல போறானா நமக்கு கிடுக்கிமா கையில் இருக்கிற வெண்ணையை விட்டுட்டே நெய்க்கு அலையிறோமே நாம போகட்டும் காயே ஆகி வளர்த்தனை போற்றி கைதறு வேதியனாகி வினை கிட கைதறவல்ல கடவுள் போட்டி மதுரை அரசே போற்றி கூடல் இறங்கு குறுமணி போற்றி தென் தில்லை ஆடி போற்றி இன்று எனக்கு அருள் செய் அருளா அருள் ஆனாய் போற்றி tarana arana arana tararina nanala muwa nan mari mudalwa poorthi seva vel kodichi vale poorthi ha தா போற்றி கள்ளார் உரித்த கنيه போற்றி காவாய் நலக குந்தே போற்றி ஆவாய்என ஆவாய் தெனக்கு அருளாய் போற்றி படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி ஹானே ஹானே ஹானே ஹானே 보티 데사빨링긴 디르레 보티 아르세 보티 아무데 보티 빌세 샤르나 비르다 보티 베디 보티 비말아 보티 나하리 나나나나 하리 나나 나리 나나 나리 나나 나리 나 வருஷத்துக்கு திருநெல்வேலிக்கு போன பாடுறது வீதியில வீதியில தானே நாங்கள் தமிழ் வளர்த்தோம் சைவத்தை வளர்த்தோம் நாங்கள் ஆமா வளர்த்தவர்கள் நாங்க தான் தெருவில் வேற யார் பாடுவார் தெருவில் கிருபானந்த பாரியார் ஒருத்தர் தான் பாடினார் சொற்பொழிவாளர்ல அவர் குருவாக நினைத்த திருப்பாதிரி புரியூர் ஞானியார் சுவாமிகள் முதற்கொண்டு வீதியில் பாடல அல்லவா ஆமா ஞானியார் சுவாமிய பெரிய ஞானி பெரிய சொற்பொழி அது உங்களுக்கு தெரியும் இல்லையா அவருக்கு பாட தெரியாது மிக அற்புதமான கருத்தை சொன்னவர்கள் அவர்கள் நல்ல அற்புத கருத்துக்களை சொன்னவர் வீதியில பாடியவர் வீதியில திருப்பூர் பாடியவர் யாரு வாரியார் வேற ஒருவரை சொல்லுவதற்கு இடமே இல்லை அப்படி ஐம்பது வருஷத்துக்கு முந்தி நான் திருநெல்வேலிக்கு போனேன் வீதியில பாட்டு கேட்கறதுக்கு நிறைய ஜனங்கள் வந்திருந்தது அப்ப ஒருத்தர் சொன்னார் இந்த ஊர்ல சுந்தரமூர்த்தி ஓதுவார்னு ஒருத்தர் இருந்தார் நீங்க கேள்விப்பட்டிருங்களான்னு கேட்டார் நல்லா தெரியும் அவரையும் தெரியும் அவர் பாட்டையும் நான் கேட்டிருக்கேன் எனக்கு நன்றாக தெரியும்னேன் அவர் பாடினால் இவ்வளவு கூட்டம் கூடும் அதற்கு பின்னால் வந்தவர்கள் தான் ஏதோ பாட்டு நல்லா பாடினார்கள் என்பது உண்மைதான் இவ்வளவு ஜனங்கள் கூடினது கிடையாது அப்படின்னு சொன்னார் உண்மைதான் பல பேர் சொன்னாங்க அத சுந்தரமூர்த்தி ஓதுவார் முதக்கொண்டு தெருவில் தேன் தேனா பாடுற இப்ப நான் சுருதி பாடுறனே ஒரு லெவல் சவுண்டு இத போட நாலு மடங்கு சவுண்ட் அவருக்கு நாலு கட்ட சுதி பாடவே முடியாது பெண்களால தான் அந்த சுதியில பாட முடியும் ஆமா அந்த சுதியில பாடுவர் பீதியில அப்படி தமிழ் தமிழை வளர்த்தவர்கள் ஓதுவார்கள் இன்னைக்கு ஓதுவார்கள் எல்லாம் இழிவாக பேசுற அயோக்கியன்னு ஒருத்தன் சொன்னானா இது எங்க போய் சொல்றது ஓதுவார்கள் அயோக்கியம் ஒருத்தன் சொல்றான் ஒரு மத தலைவர் எந்த தெய்வத்துக்கிட்ட போய் அழிவுருதுன்னு எனக்கே தெரியல ஆமா சேக்கலாருக்கு ஒரு திருப்பணி பண்ணவன் சொல்லக்கூடாது சேக்கடாருக்கு தூபி கட்டினவன் மண்டபம் கட்டினா திருக்கழுக்குன்றத்தில் இந்த விழா நடக்கும் சிவனடியார் கூட்டம்னு இருக்கு அது சிவனடியார் அது பேர் வச்சுக்கிறதுக்கே லாய கிடையாது நந்தி மறந்த கூட்டம் அவர்கள் பன்னெண்டு வருடம் தெரு தெருவா பாடி அவங்களுக்கு சோறு போட்டேன் சோறு போட்டது உள்ள ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபா என்ன நன்றி மறந்தவன் வெளியே போடான்னு சொன்னான் அதுல இருக்கிறவன் பன்னெண்டு வருஷம் தெரு தெருவா பாண்ட ஓதுவார்கள் அயோக்கியனா தெரியுமா உனக்கு ஓதுவார் என்பது இலக்கணம் உனக்கு என்னன்னு தெரியுமா ஓதுவாருக்கு இலக்கணம் சொல்றார் திருஞான சம்பந்தர் மோதோர் கூரணி வலுஞ்சுடி மருவிய மருந்தினை வயற்காடி நாதன் வேதியன் ஞான சம்பந்தன் வாய் நவித்திய தமிழ் மாலை ஆதரித்து ஆதரித்து நன்றாக கற்று என்று பொருள் பண்ணிக்கொள்ளுங்கள் இசை கற்று இசை கற்று இப்ப நான் ராம்பான் சொன்ன அதுல தப்பு வரவே வராது கேளுங்கிட்ட இருக்காரு தப்பு வராது இப்ப ஏதாவது தப்பு வந்ததுன்னா என்னுடைய உடற்குறை காரணம் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் இதற்காக பதினோரு வருஷம் படிச்சுட்டு வந்தேன் ஆமா இசை கற்று அப்படி படிச்சாதான் வல்லார் என்று சொல்லு வரும் இல்லையா இசை கற்று வல்லார் சொல்ல கேட்டுக்கொண்டவர் நம்மை வாதியாவினை மறுமைக்கும் இம்மைக்கும் வருத்தம் வந்தடையாவே என்பது ஞானசம்பந்தருடைய வாக்குப்படி நான் ஓதுவாராக வந்தவன் என்னையா சொல்றேன் நீ அயோக்ய நீயா நான ஆமா சுந்தரேச தேசியர்னு ஒருத்தர் இருந்தார் இந்த மயிலாப்பூர்ல ஒரு ராகம் பாடினான்னா தேன் சொட்டும் அதுல ஆமாம் தேன் சொட்டுமையா அப்படி ராகம் பாடுவான் அந்த கூட்டத்தை சொல்றேன் தெரியும் தேன் தேனா பாடுவர் நான் ஒரு தேவாரம் பாடுறவன் தானே அவர் பாடுறத கேட்டு பின்னால நின்று எத்தனையோ நாள் கண்ணீர் விட்டுருக்கேன ஆமா தமிழை வளர்த்தவர்கள் ஓதுவார்கள் தெரியுமா இன்னொரு உன் வாயினால் அப்படி சொல்லாத ஆதி போற்றி அறிவையை போற்றி நதியே போற்றி கனியே போற்றி நதி சே செஞ்சி உடையாய் போற்றி உணர்வே போற்றி கடையே நடிமை கண்டாய் போற்றி போற்றி அணிவே போற்றி சைவா போற்றி தலைவா போற்றி குறியே போற்றி குணமே போற்றி நெறியே போற்றி தினைவே போற்றி வானோர்க்கு அரிய மருந்தே போற்றி ஏனோர்க்கு எளிய இறைவா போற்றி மூ ஏழ் சுத்தம் முரண் இடை ஆடாமே அருளரசே போட்டி தோடா போற்றி துணைவா போற்றி வாழ்வே போற்றி என்பே போற்றி நனன வடபழனியில ஒரு மிருதங்க விவான மிருதங்கொல்லிய போனான் நல்ல பிராமணன் உள்ள மிருதக்காரன் தான் நீ யாரப்பா கேட்டுக்கர்ம சுவாமிநாதனோட தம்பி பேரன் அவரோட பேரன் அவருடைய பாட்டு சொல்லி அதனால எந்த ராகம் பாண்டா தப்பு வரவே வராது வரக்கூடாது என்ற நோக்கத்திலேயேதான் இத்தனைவர் நான் படித்து ஓதுவராக வந்தேன் ஒரு இடத்துல சொல்லுவாராம் ஜார சோர பஜன என்ன அர்த்தம் சோரமாக நான் ராகம் பாடினேனா அப்படின்னு ராமன் கேட்டாராம் நான் சோரமாக கிடையாது நான் ராகம் பாப்பு எவனாலும் சொல்ல முடியாது யாராலும் சொல்ல முடியாது தெரியுமா கதில் புத்தா போட்டி புதல்வா போற்றி அத்தா போட்டி அரணே போற்றி உணர்வு உலகில் விளைவே போட்டி அருமையில் எளிய அழகே போத்தி கருமுகில் ஆகிய கண்ணே போத்தி மன்னிய திருவருள் மலையே போத்தி என்னையும் ஒருவனாக்கிருங்கடல் சென்னையில் வைத்த செவகா போட்டி கை துன்பம் துடைப்பாய் போற்றி இது ஒரு நுட்பமான ராகம் இல்லையா மிக நுட்பமான ராகம் சர்வதாரணம் பாயிட்டு போற பாருங்க அதுக்கு என்னுடைய குருநாதனுடைய அருள் ஆமா அழுவில ஆனந்த வாரி போற்றி முழு அழிவதும் ஆவதும் கடந்த போற்றி முழுவதும் இறந்த முதல்வா போற்றி மானே நோக்கி மணாலா போற்றி வானகத்து அமர தாயே காரடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி நீரிடை நான்காய் திகழ்ந்தாய் போற்றி தீயடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி வரி இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி அழிபவர் உள்ளத்து அமுதே போற்றி நனரின பிரதேஷன்னு சொல்லி இரண்டு பேர் தேவாரம் பண்ணவங்க விஸ்வலிங்கம் சபாபதி பேர் ஒருவர் இறந்து போயிட்டார் ஒருவர் இருக்கார் கடுமையான ராகங்களும் சர்வசாதாரணமா தெருவில் பாடிட்டு போவாங்க கடுமையான ராக வெளியில வராத ராகங்கள்லாம் சர்வசாதாரணமா தேர்வில் போயிட்டு போகுது ஆமா தர்மபதின்னு ஒரு ராகம் யாரும் கையாள்றது கிடையாது ரொம்ப குறைச்சல் பெரிய சங்கீத வித்வான்கள் தான் கையாளுவாங்க அது சர்வசாதாரண தெருவில் <Tippett inhaling motivators> <middii> <middii》> சர்வசாதே போதுவார்கள் தன்னுடைய உடல்நலம் கருதாமல் சைவ சமய வளர்ச்சிக்காக பாடுபட்டவர்கள் தேவார தெரிவாசகத்தை ஜனங்களிடையே பரப்பினவர்கள் இந்த புத்தகம் பாடுமா பாடுமா போட்டி திருவுன் பாடு பாடுமா நான்தான் பாடிய அள்ளியா அவ்வளவு தேவாரமும் அப்படித்தான் அல்லவில ஆமா போற்றி போதகை துன்பம் துடைப்பாய் போட்டி அழிவிலாந்தி போட்டி அழிவதும் ஆவதும் கடந்தாய் போட்டி முழுவதும் இறந்த முதல்வா போட்டி மானியர் நோக்கி மனா போற்றி வானகத்து அமரதாயே போற்றி அழிபவர் உள்ளத்து அமுதே போற்றி கனவிலும் தேவர்க்கு அரியாய் போற்றி நாயேர்க்கு அருளினை போற்றி இடைமருந்து உரை உயர்ந்தாய் போற்றி கங்கை தரித்தாய் போற்றி ஆரூரமர்ந்த அறதே போற்றி சீரார் திருவையாரா போற்றி அண்ணா அண்ணா மலையும் அண்ணா போற்றி அமுத கடலே போற்றி ஏகம்பத்துறை தாய்மூர்த்தி பாகம் பெண்ணுருவ நாய் மூர்த்தி வராய்த்துறை மேவிய பலனே போர்த்தி சிராப்பள்ளி மேவிய சிவனே மூர்த்தி மற்றொரு பத்து இங்கு அரியேன் போர்த்தி என் புத்தகத்துக்கு கீழே வச்சேன் தெரியுமா ராக அவ் நுணுக்கமா பாடிப்பா பணம் கொடுத்துக்குழுங்க பணம் அடுத்த கச்சேரி வரமாட்டார அதுதான இருக்கு உலகம் இல்லையா எங்கயோ ஒரு கச்சேரியில என்ன பண்ண இவருக்கு பாடி முடிஞ்ச உடனே நானூறு ரூபாய கையில கொடுத்தூறு ரூபாய் இவர் சொன்னாரு நீ இந்த கச்சேரிக்கு வா உங்களுக்கு ஐநூறு ரூபாய் தரேன்னு சொல்லியிருந்தீங்க இவர் நானூறு ரூபாய்தானே கொடுத்துருங்க சொன்னாரு சொன்னே நான் கேட்டேன் சொன்னே நான் கேட்டேன் ஆமாரு உடனே மடியை திறந்து இவரு கிட்ட ஒண்ணு ரூபாய்டு கேளுங்க அந்த வார்த்தையை நான் தவறக்கூடாது அபிராமிப்பட்ட சொல்லிவிட்டு இல்லைன்னு சொல்லி மாத்தறதுங்கிறது மாறாத வார்த்தை இல்லையா அபிராமிப்பட்டர் கேட்கும் போது அத ஒன்னும் கேட்கிறார் மாறாத வார்த்தையும் அதனால கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல எங்க வீட்டு சொத்து பாகம் வீழ்ச்சம் அண்ணன் தம்பியில் எனக்கு நாலு ஏக்கர் சில்ற எனக்கு வந்தது எங்க அம்மா சொன்னாங்க நீ கல்யாணம் பண்ணிக்கல நீ ஏதோ பாட்டு பாடி சம்பாதிக்கிற உன் கடைசி தம்பி நோயாளி அவனுக்கு சம்பாதிக்க தெரியல அப்பா எல்லாம் இறந்து போயிட்டாங்க இனிமே உனக்கு தம்பி பிறக்க போறான் அதனால உன் சொத்து அவனுக்கு கொடுத்துடும் நோயாளி சம்பாதிக்க முடியாதவன் நீ எப்படியோ சம்பாரிச்சுக்குவங்கிற தைரியம் எனக்கு இருக்கு அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல சொன்னாங்க சரின் எங்க அம்மா செத்து போய் முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு உயிர் பண்ணி ஏன் சொத்து பூரா இவனுக்குத்தான் அப்படின்னு எழுதி கையில் கொடுத்துட்டு 35 வருஷம் கழிச்சு அண்ணன் தம்பிக்கு ஒரு இஞ்சி விட்டுக் கொடுப்பானா எவனாவது ஒரு இஞ்சி விட்டுக் கொடுப்பானா கொடுத்தவன நான் பார்த்தது கோர்ட் வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போன அண்ணன் தம்பியை தான் நான் பார்த்திருக்கனே தவிர இப்படி பார்த்ததில் எங்க அம்மா தான் இல்லையே வார்த்தையை நான் சொல்லிட்டேன் கர்த்தா போடான்னு சொல்லிருக்கலாம்ல போன வருஷம் தான் சிச்சி நமக்கு வயசாயிட்டு அந்த வார்த்தையை காப்பாற்றணும் விழுந்து கும்பிட்டான் அம்மா கிட்ட சொன்னபடியே கொடுத்துட்டீங்க இந்த புண்ணியம் உங்களுக்கு இப்ப ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கான் சம்பாதிக்கவும் முடியல இந்த வேலையில நீங்க கொடுத்தீங்களே அம்மா கிட்ட சொன்ன வார்த்தை தவறாம செய்து விட்டீங்களும் மாதிரி முப்பது வருஷமா அவர் எனக்கு பாதிச்சது கையில பணம் வாங்கினா உடனே கையில் எடுத்து பக்கவாக்குதான் மடியில மிச்சம் வைப்பேன் இவருக்கு தெரியும் சமீபத்தில் ஒரு கச்சேரிக்கு போனேன் சுருட்டப்பள்ளி நான் வர முடியாது சொல்லிட்டேன் எவ்வளவோ சொல்லியும் கேட்கல என்னை இழுத்துட்டு போனாங்க ஆனா நிறைய கொடுத்தாங்க பணம் வாங்கினேன் இவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கார்ல ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறமா டிரைவர் லைட்டை அணைச்சு விட்டான் லைட்டை போட சொல்லி இவருக்கு காத்து கொடுத்தேன் முண்டாலியன் கழுங்க இவருக்கும் மருதக்காரங்க பணத்தை கொடுத்துட்டு தான் காரை ஓட்ட சொன்னேன் ஏன் அந்த உண்மை இருந்தா தான் அடுத்த கச்சேரிக்கு அவங்க கூட கூப்பிட்டா கூப்பிடங்காட்டி வருவான் இல்லையா ஆமா அதுதான் ரைட்டு அவன் வர்றானோ வரலயோ அது அப்புறம் பாத்துக்கு நம்மகிட்ட இருக்கணும் ஆமா இல்லன்னா தப்பு எதுக்கு சொல்றேன் நான் தான் அர்ச்சந்திரன் நான் உங்கள்கிட்ட சொல்லல தனக்கு தெரிந்தும் கூட நாம பொய் பண்ணாமல் இருக்கிறது நமக்கு நல்லது இல்லையா விட்டுக் கொடுத்தான் பஞ்சு பாண்டவர்கள் அன்னைக்கும் அவன் பேர் விளங்குது இன்னைக்கும் அவன் பேர் விளங்குதே தர்மம் என்றும் காக்குமே தர்மம் என்று காக்குமே நான் இல்லையா என்ன தவறு அம்மா சொன்னாங்க இன்னும் ஒரு தம்பி உனக்கு பிறக்க போறானா அந்த சூழ்நிலைய அர்த்தம் என்ன இல்லையா எண்ணி பார்க்கணும் நாம Have you been teaching about the use of metal use, Look, look образ, This is my disinformation. Be careful that your describes can'trene. Improved Energy. Now make change. Step and start again. இங்கோய் மலையம் என்றாய் பூத்தி பாங்கர் பதனத் தெற가 போத்தி கடம்பூர்மே அவிய விடங்கா போத்தி ஆண்டவர் கருணப்பா போத்தி திரன்னின் கீழும் ஊர்க்கு அத்தி கேருளிய அரதே போத்தி தென்னாரூடே சிவனே போத்தி என்னாட்டவர்க்கு இறைவா போத்தி ஹர ஹர அடிக்கடி சொ அவர் உடலுக்கு சொந்த பெரும்பகுதிய சினிமா நடிகர் கடவுளே கடவுள் ஐம்பது வருஷம் அறுபது அறுபது வருஷத்துக்கு முந்தைய இருந்தார் எம் கே தியாகராஜ்பாவது சினிமாவில் தேவகானம் தேவகானமா ஆக்கிக்கிட்டு இருந்தார் இந்த சினிமா உலகத்தவர் ஆமா அவரு வருகிறார்ன்னு சொன்னா போறோம் இந்த தெரு வழியா பாகவதர் வர்றாரு அவரு நடந்து வர முடியாத தெருவில் வர முடியாது அவரு எங்கேயாவது போனா ராத்திரில தான் போவார் திருட மாதிரி தெருவில் நடந்து போனாருன்னா எல்லாரும் தொட்டு பார்ப்பான் தொடுவான் அவரை போய் தொடாதே தொடாதே தொடாதேன்னு கத்துவரு செலூலாயிட்டு பொம்மை மாதிரி செலவுல பொம்மை எப்படி இருக்கும் அப்படி இருப்பாரு பாட்டும் அப்படி உடம்பும் அப்படி ஆமா கூட சமீபத்தில் ஹரிதாசன் ஒரு சினிமாவும் நடிச்சிடாது டிவியில போட்டானா நான் பெரும்பகுதி ராகம் கத்துக்கிட்டது அவர்கிட்டதான் சினிமாவில் ஆமா நான் ராகம் என்ன அந்த கலையெல்லாம் ஓஞ்சி போச்சு போ என்னென்ன மாதிரியோ போயிட்டு இருக்கு எங்க போகுதுன்னு எனக்கே தெரியல எங்க போய் முடியுமோ தெரியல நம்ம நாட்டு பண்பாடெல்லாம் போய் மூழ்கிக்கிட்டு இருக்கு கடல்ல சுனாமியில ஆன மாதிரி அந்த கலையும் போகுது நாம என்ன பண்ண முடியும் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா அந்த மாதிரி ராகங்கள் எல்லாம் மிக எளிமையாக அந்த திருவாவுதான் நான் மறப்பதற்கு இல்லை எனக்கு அவங்க அறிவுக்கு சொந்தக்காரர் இப்பவும் அந்த அவர்கள் ஒருத்தர் இருக்கார் அவரை கண்ட தெய்வத்தை கண்டது மாதிரி வணங்கி வாங்கன்னு கூப்பிடுவேன் ஏ அப்படி ஒரு கலைஞன் கிடைக்க மாட்டான் இருந்தாரு தாளம் மணி மணியா போடுவார் உங்களுக்கு தெரியலையா விசுவலிங்க பேரு வருது தாளத்துல இந்த ரெண்டாவது பையன் சுதியில ராக ராகத்தை பிச்சு எடுத்து போடுவான் திருபாவூரத்துறை ராஜரத்னம் பிள்ளை முதற்கொண்டு மயங்குவாரு பிள்ளை உங்களுக்கு தெரியும் சங்கீத உலகமே ராஜரத்னம் பிள்ளைன்னு சொன்னா சங்கீத உலகமே நடுங்கும் அவர்கள் இந்த இவர்கள் பாடுறதை கேட்பார் திருவாவூரத்து விருதர்ஸ் பாட்ட ஆமா எல்லாம் தேவாரத்தை வளர்த்தார்கள் ஆமா நான் பாடுறேன் இந்த ராகம் சர்வதாதாரணமா எல்லாரும் பாடிட்டு போயிடுவான் கேள்வியே கிடையாது இந்த பையனும் பாடலாம் இந்த சங்கரனும் பாடலாம் யார் வேணாலும் பாடிட்டே போயிடுறோம் பாடி போடுவாங்க கேள்வி கிடையாது ஏன குருளை கருளினை போற்றி மான கையிலே மலையாய் போற்றி அருளிட வேண்டும் அம்மான் போற்றி இருங்கட அருணும் இறைவா போற்றி தடந்தேன் அடியேன் தமிழேன் போற்றி களங்குணக்கரு அருளாய் போற்றி நன்றுாய் போற்றி நஞ்சே அமுதான் தாய் போற்றி அத்தா போட்டி ஐயா போத்தி நித்தா போட்டி நிமலா போத்தி பத்தா போத்தி பரனே பயனே பவனே போத்தி பெரியாய் போத்தி பிரானே போத்தி அரியாய் போத்தி அமலா போற்றி மறைவோர் கோல நெறியே போத்தி முறையோட்டியே முதல்வா போத்தி வரவே போத்தி ஏ உயிரே போத்தி சிறவே போத்தி ரிவமே பஞ்சா போத்தி மணாலா போத்தி பஞ்சேரடியாள் பங்கா போத்தி இது ஜூலை மாசம் இல்லையா ஆகஸ்ட் மாதம் ரெண்டாவது வாரம் தமிழ் இசை தேவார இசை இங்கே நடைபெற ஒரு தடை யாரும் தடை போட்டு விடவில்லை என்னுடைய உடல்நிலை சரியாக இல்லை நான் கண் மருத்துவம் செய்து கொள்வதற்காக எனக்கு இந்த உடலில் போயிருக்கிற பல பல கோளாறுகள் இந்த கண்ணை வந்து பாதிச்சு அதனால் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறேன் செவ்வாய் கிழமைக்கு அந்த அறுவை சிகிச்சை நடைபெற இருக்கிறது அதனால் ஆகஸ்ட் மாதம் ரெண்டாவது வாரம் இங்கே தமிழிசை நடைபெறாது செப்டம்பர் மாதம் ரெண்டாவது வாரம் கண்டிப்பாக ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆகிவிடுறதுனால வரலாம் என்ற தைரியம் இருக்கிறது வந்து விடுவேன் என்று நினைக்கிறேன் வராவிடின் பேப்பரில் வரும் இந்த வாரம் இல்லை என்று உங்களுக்கு அறிவிப்பு கொடுக்க சொல்லி இருக்கிறேன் ஆனால் ஒரு மாதம் கொஞ்சம் விடுப்பு எனக்கு தருமாறு வேண்டிக் கொள்கிறேன் அடுத்த மாதம் ரெண்டாவது வாரம் இங்கே தேவார தமிழிசை நடைபெற இல்லை இது சிவன் அருள் நேற்றே இன்னைக்கே நான் அறுவை சிகிச்சை செய்து கொள்ள வேண்டியவன் இந்த நிகழ்ச்சிக்காகத்தான் அதை தள்ளி போட்டேன் ரெண்டு நாள் தள்ளி போட்டு டைம் டைம் கிடைக்கிறது இப்போ ஆஸ்பத்திரிலாம் இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு நோயாளிகள் நிறைய இருக்காங்க பொருள் நமக்கு போனால் தானே தெரியுது இல்லையா அடுத்த மாதம் அந்த ரெண்டாவது வாரம் ஒரு வாரம் தள்ளி போடலாமான்னா அது முடியாத நிலை எப்படியும் ஒன்னரை மாதம் முழுசாக ஓய்வு தேவை நான் ரெண்டு மாசமா அதுக்கு ஓய்வு கொடுக்குறேன் முன்ன ஒரு கண்ணு செய்து கொண்ட போது ரெண்டு மாதம் ஓய்வு கொடுத்துருந்தேன் கடவுள் இப்ப நீ பாடிக்கிட்டே இருக்கியடா ஒரு ரெண்டு மாசம் ஓய்வில் இருந்து வச்சிருக்க இருக்கு இல்லையா சுழுவர் பாட்டு வித்தால் ஆறு ஒருவர் பாடாத அவனே தான் இப்ப என்ன சொல்றா ரெண்டு மாசத்துக்கு சும்மா இருவா இல்லை இவ்வளவு நாளும் பாட வச்சானே அவனுடைய கருணை இல்லையா அதை நினைப்போம் அதனால அடுத்த மாதம் வரையும் இல்லை ஆகஸ்ட் செப்டம்பர்ல இரண்டாவது வாரம் அநேகமாக வந்து விடலாம் என்றுதான் நான் நினைக்கிறேன் அடுத்த மாதம் தான் ஒரு பெரிய நிகழ் நிகழ்வு இங்கே வைப்பதாக இருந்தேன் நான் தமிழ்ச சங்கத்துக்கு ஒரு பெரிய பாராட்டு வைக்க வைப்பதாக இருந்தேன் தள்ளிக்கொண்டே போகிறது எதுவும் நன்மைக்கே என்று எண்ணிட்டு நான் உங்களை செப்டம்பர் மாதத்தில் சந்திப்பேன் என்ன நான் பின்னால சொல்ல மறந்து விடுவேன் ஆனால் நினைப்பு வந்தபோது சொல்லிவிடும் ஆதாரின அலந்தேன் நாயே அடியேன் போத்தி இலங்கு சுடரியம் ஈசா போற்றி கவைத்தலை மேவிய கண்ணே போற்றி புவைப்பதி மலிந்த கோவே மோற்றி மலை நாடு உடைய மண்ணே போற்றி கலையார் அருகே சரியாய் மோற்றி திருக்கடுக்குன்றில் செல்வா போற்றி சொன்ன உ நான் நெடுநாக அந்த படிவிழாவுக்கு போய்க் கொண்டிருந்தவன் பணத்துக்கல்ல மலை மேல ஏறி இந்த சாமியை பார்க்கலாமே இந்த நோக்கத்தில் தான் போனேன் அங்க இரண்டு முனிவர்கள் என்று சொல்லுவார்கள் எந்த காலத்திலே இருந்தோ வந்து கொண்டிருந்தது நம்ம காலத்திலேயே அது நின்று விட்டது இல்லையா கழுக்குன்றம் என்று அதற்கு பேர் அல்லவா ரெண்டு பட்சி வந்து கொண்டிருந்ததை நான் பார்த்திருக்கிறேன் அப்புறம் ஒண்ணு வந்துகிட்டு இருந்தது ஒன்னும் வருவதில்லை ஆனால் அந்த சோறு கொடுக்கிறவர் ஒரு வார்த்தை சொல்லுவார் தெரியுமா நான் உங்களுக்கு நினைவு பாவிகள் இருந்தால் எட்ட போய்விடுங்கள் பகவான் வரமாட்டார் அப்படின்னு சொல்லுவார் அது என்னமோ அப்ப வந்துகிட்டு இருந்தது நின்று போச்சு இல்லையா அந்த ஊருக்கு திருவாசகம் இருக்கு திருவாசகம் பாடல் பெற்ற கேத்திரம் அந்த திருக்கழுக்குண்டு அருமையான பாடல் அதில் முதல் பாடல் கதக்கில பெருந்துரைப் பெருமான் உன் நாமங்கள் பேசுவார்க்கு இணக்கிலாததோர் இன்பமே வரும் துன்பமே துடைத்து எம்பெருமான் உனக்கிலாதோர் வித்து மேல் விளையாமல் என் வினை ஒத்தவின் கணக்கில்லா திருக்கோரும் நீ வந்து காட்டினாய்கழு குந்திலே மண் சுமந்தானேவாரா இந்த கேள்விக்காக மண் சுமந்தான் பெருமாள் ஒரு பிட்டு வாணிச்சிக்காக வந்தான் அவன் ஆமா அவணி ஏந்தி பெற்றுக் கொண்டான் என்று திருவிளையாட புராணம் சொல்லு ஆமா இந்த நினைவு வருகிறது மாணிக்கவாசகருக்கு விட்டு நேர்பட மண்சு வந்த பெருந்துரை பெரும் பித்தனே சட்ட நேர்பட வந்திலாத சடக்கனேன் உன்னை சார்ந்திலேன் சிட்டனே சிவலோகனே சிறுநாயின் கடையாயவெங்கனேனையும் ஆட்கொள்வான் வந்து காட்டினாய் கழுக்குண்டிலே என்பது அபூர்வமான துருவாசம் தினந்தோறும் நான் பாடி மகிழ்கிற திருவாசகத்தில் இதுவும் ஒன்று அல்லவா ஆமா இப்பொழுதுதான் எனக்கு உடல் முடியவில்லை உடல் முடிந்த போதெல்லாம் தேவாரம் பாடிக்கொண்டே இருப்பேன் ஆமாம் அப்படி தானே தனக்கு பாடி மகிழ்கிற திருக்கழுக்குன்றம் நான் வலுக்கட்டாயமாக அந்த படிவிழாவில் என்னை போடுங்கள் நான் வருகிறேன் என்று சொல்லுவேன் ஏன் மலையில ஏறி போய் அந்த சாமியை பார்த்தால் இந்த கழுகை பார்த்தால் நம்ம செய்த பாவம் போகும் என்ற எண்ணந்தான் எனக்கு காசு சம்பாதிக்கிறான் இன்னைக்கு இருக்கும் நாளை போடும் காசை பத்தி எனக்கு கேள்வி ஏதோ வருகிறது இல்லைன்னு சொல்லல காசு மாத்திரம் போமா கடவுளுடைய அருள் தேவை இல்லையா கடவுளுக்கெல்லாம் மேலே இருக்குவது காசுக்கெல்லாம் மேலே இருப்பது கடவுள் அருள் தான் அதுதான் என்றும் நினைத்து இருப்பது என்ற நோக்கத்திலே தான் போவேன் அந்த திருக்கழு தேவார அந்த திருவாசகத்திலே படி ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை அவர் நனை ஊட்டுகிறார் மாணிக்க வாக்கு என்பதை நாம் என்ன வேண்டும் பொறுப்பமர் பூவணத்து அரணே போற்றி அருவமும் உருவமும் ஆனால் போற்றி அருவிய கருணை மலையே போற்றி துரியா மூ விரந்த சுடரே போற்றி வெரிவரிதகிய தழிமே பூர்த்தி கோலா முத்த சுடரே போற்றி ஆடான் அவர்கள் கன்பா போற்றி ஆராமுதே அருளே போற்றி வேராய் இரும்டுமான் போற்றி காளி அறிவின் தாராய் போற்றி நீணொழியாகிய நிறுத்தா போற்றி சந்தன சாந்தின் சுந்தர போற்றி சிந்தனைக்கு அறிய சிவமே போற்றி மந்திரமாறை போற்றி எந்தமை உய கொள்வாய் போற்றி புலி மூலை புல்வாக்கி அருளினை போற்றி அரைகடல் மீமிசை நடந்தாய் போற்றி கருங்குருவிக்கு அந்த அருணினை போற்றி இரும்புலன் புலக இசந்தனை போற்றி படி பயந்த பாபக போற்றி அரியோடு நடு ஈரு ஆனாய் போற்றி நரகோடு சுவர்க்கும் நாளினம் புகாமல் பரகதி பாண்டியக்கு அருடினை போற்றி ஒளிவர நிறைந்த உறவு போற்றி சிவபுரத்து அரசே போட்டி கடுநீர் மாலை கடவுள் போற்றி இந்த போட்டி திருபவரிலிருந்து ஒரு இருநூறு வரியை உங்களுக்கு முன்னே நான் பாடிக்காட்டுவதற்கு திருமண புரிந்திருக்கிறது இந்த தேவார திருவாசகம் எல்லாம் மனிதனை வாழ வைத்தது இல்லை அது அப்புறம் தெய்வத்தையே வாழ வைத்த நூல்கள் சைவன் மறந்து விட்டான் தேவாரம் பாடல் பெறாத கோயிலுக்கு சிறப்பு அல்லவா ஆமா நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் திருப்பணி செய்யணும்னு ஒரு கோயிலுக்கு போனாங்கன்னா அது பாடல் பெற்றிருக்கான்னு பாப்பாங்க பாடல் பெற்றிருந்தா தான் செய்வாங்க செய்ய மாட்டாங்க அதனால தெய்வத்தை வாழ வைத்த தமிழ் இது ராஜராஜ சோழன் தேவாரத்தை கண்டு எடுத்து கண்டெடுத்தான் அதை பாட சொல்லி கேட்டான் நாற்பது ஓதுவார வச்சிருந்தாங்க தஞ்சாவூர் கோயில் நாப்பது ஓதுவார் நீ செய்வ சமயத்துக்கு நிலக்கலன்னு சொல்லுகிற மடங்கள்ல கூட நீங்க தேவார ஓதுவார்களே கிடையாது எனக்கு தெரிந்த மடங்கள்ல நாலஞ்சு ஓதுவாராக ஓதுவார்களாவது இருந்தார்கள் ஏன் இந்த அவல நிலை என்ன காரணம் சொல்லட்டுமா வருத்தப்பட மாட்டீங்கள பொருள்தான் காரணம் இல்லையா ஆமா இதில புகுந்து கெடுத்தது இந்த பொருள் தான் பொருளை விட்டு அவர்களை எட்ட போக சொல்லி விட்டால் வியாபாரத்தை திரும்பி விரும்பி விடுவார்கள் இவர்கள் கையில நிறைய கிடைச்சது பொருள் இந்த பொருளை வந்த பொருள் கையில வந்த உடனே அருளை மறந்து விட்டார்கள் இந்த கேள்வியை நானே கேட்டிருக்கேன் பொருள்தானே உங்களுக்கு தேவை அருள் தேவை இல்லையா அப்படின்னு கேட்டேன் அதனால தெய்வத்தை வாழ வைத்த தமிழ் இது ஏழாவது சைவ சமயம் இத்தோட முற்றுப்புள்ள நினைத்தவர்கள் தான் திருஞான திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க வந்து வாழ வைத்தார்கள் இந்த சமுதாயத்தை அதனை பாடுவதற்குத்தான் இந்த ஓதுவார்களை வைத்தார்கள் இல்லையா ஆமா நெடுக பாடசாலை தேவார பாடசாலைன்னே வைத்து அங்கங்கேயும் தேவார பாடசாலையை பயிற்சி வைக்க செய்தார்கள் எல்லாத்தையும் ஏற கட்டிவிட்டான்கள் இவர்கள்லாம் சைவர்கள் தானா போட்டம் யாரோ சொல்றது மாதிரி எனக்கு காதலை விழுது இந்த மகாபாவிய எல்லாம் போயிட்டான்னா அப்புறம் எவனும் புண்ணியவான் வருவான் அதனை வாழ வைக்க என்று நான் எண்ணி மனம் அமைதி பெறுகிறேன் இரண்டு ஒரு திருவாசகம் பாடி நிகழ்ச்சியை நான் நிறைவேற்றிக் கொள்வேன் ஏன் நான் அடிக்கடி சொல்லுகிறேன் அப்படின்னு தம்பியெல்லாம் நினைக்கிறான் இதனால் தான் உங்க உடம்பு கெட்டுப்போகுது யாராவது ஒருத்தர் சொல்லாமல் இருந்தால் தப்பு இல்லவா சுதந்திரம் பெறுவதற்கு முன்னையே கடந்து துடித்தான் பாரதி பாண்டி பாண்டிச்சேர்ல பாடுவோமே பல்லு பாடுவோமே பாடினான் ஏன் பாடினா உள்ள துடிப்பு தான் பாடின உள்ள துடிப்பு இல்லைன்னா காரியம் நடைபெறாது இல்லையா யாராவது ஒருத்தன் துடித்தால்தான் சரிப்பட்டு வரும் காங்கிரஸ் வாழறதுக்காக கை தன்னுடைய உடலையே துடிக்க செய்தான் மகாத்மா காந்தி அல்லவா நாம் மறந்து விடுகிறோம் ஆனால தேவார பாடசாலை எல்லாம் வளர வேண்டும் நான் ஏழைதானே நான் பணக்காரனா மாதம் ஐம்பதனாயிரம் அரைஞ்சாயிரம் எனக்கு வருது இல்லையே தேவார பாடசாலைக்குன்னு தானே என் கையில் கிடைச்ச ஒரு லட்சம் ரூபாயை இப்படி வாங்கி இந்த கையில் எப்படி கொடுத்த மறந்து போச்சா கொடுக்கலாமா நான் தகுதி உண்டா இல்லையே சைதாப்பேட்டையில் ஒருத்தர் கேட்டார் ஏன் யா லட்சம் ரூபாய் பணத்தை உடனே தூக்கி கொடுத்த தவறந்தவா அப்படின்னு கேட்டான் தேவாரம் வளரணும்னு கொடுத்தேன் ஐயா கொடுக்க கூடாதுதான் கொடுத்தேன்னு சொன்னேன் சரி அதையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டார்களே ஆனா இந்த தேவார இசை வளர வேண்டும் தமிழ்சை வளரணும்னு தான் ஐயா இவ்வளவு பெரிய கட்டிடத்தை கட்டினாங்க இந்த தமிழிசை மன்றத்தை மூணு சுத்து சுத்தி வரணும் சாமி கோயில சுத்தி வர்றது மாதிரி என்னைக்கோ ஒரு நாளைக்கு செய்வேன் அந்த வேலையிட்டு தேவாரம் பாடிட்டே இந்த மன்றத்தை மூணு தரம் சுத்தி வருவன் தமிழிசைக்காக கட்டி வைத்த கட்டடம் அல்லவா ஆமா என்னைக்கோ ஒரு நாளைக்கு சுத்தி வரப்போறேன் இந்த கட்டடத்தை கோயில சுத்தி வர்றது மாதிரி பார்ப்போம் என்று சொல்லி தேவார திருவாசகம்தான் மக்களுடைய வாழ்வை நெறிப்படுத்தும் நெறிப்படுத்துவதற்கு தேவார திருவாசகங்கள் நிறைய பாடல்கள் இருக்கிறது அதையெல்லாம் படித்து பார்த்துத்தான் பின்னால வந்த ராமலிங்க சுவாமிகள் இதே போல பாடி வைத்தார் அல்லவா ஆமாம் திருவேழி மிடலே அன்னதானம் செய்தார்கள் திருஞானசம் வந்தரும் திருநாவுக்கரசனும் உங்களுக்கு தெரியும் தானே அதே தர்மத்தான் வடலூர்ல செய்து வைத்தார் வள்ளற் பெருமான் முன்னவர்கள் போன வழியிலே தான் அவர் போனார் தனக்கென்று ஒரு வழியை வகித்துக் கொள்ளவில்லை ராமலிங்கம் அடிகளார் திரியாசம் மந்தரும் திருநாவுக்கரசரும் செய்துவிட்ட வழியில தான் அவர் போனார் பின்னால வந்த சைவர்கள் வழி தவறி போய்விட்டார்கள் அந்த வழியை நெறிப்படுத்துவதுதான் தேவார திருவாசகம் என்று உங்களுக்கு நினைவூட்டி உங்களுடைய சிந்தையை நான் புண்படுத்தி இருந்தால் என்னை வெற்றிவிடுங்கள் நான் கவலைப்பட மாட்டேன் நான் கவலைப்பட்டு என்ன ஆகப்போம் ஆனால் அத்தேவார திருவாசகம் வளரட்டும் என்று எண்ணுங்கள் வியாபார திருவாசகத்தை வளர்வதற்கு வழிவகுங்கள் அதற்கு முயற்சி செய்யுங்கள் அதுதான் நாட்டுக்கு நல்லது இரண்டு திருவாசம் சொல்லி என்னுடைய நிகழ்ச்சியை நான் நிறைவேற்றிக்கொள்வேன் பொன்னம்பலத்தாடும் அமுவே அமுதேன் அருள் நோக்கி இரவு பகல் ஏதிருந்தேன் அடி என்பால் மாதத்தில் திருவம்பாவை என்று ஒரு இருபது பாடல் எதுக்க நின்று மாணிக்கவாசகர் சொல்லுவது போல எண்ணி ஒரு ஓதுவாரை பாட சொல்லி ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு தீபாராதனை உண்டு அல்லவா எந்த நூலுக்கு உண்டு தேவாரது கூட கிடையாது ஆமா திருவாசகத்தில் இருக்கிற திருவம்பாவை என்று சொல்லப்படுகிற இருபது பாட்டையும் மாணிக்க சொல்லுவது போல எள்ளி ஓதுவாரை பாட சொல்லி ஒவ்வொரு பாட்டுக்கும் தீபாராதனை சிதம்பரம் கோயில் முதற்கொண்டு உண்டும் ஆமா உண்டா இப்படி ஒரு நூல் இவ்வளவு அருள் பெற்ற நூலையா இப்படி சொல்லுகிறீர்கள் நீங்கள் சைவர்களா நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் நான் விடுவேன். ஆனால் என்னுடைய கருத்துக்கள் என்னுடைய எண்ணம் நிலைத்திருக்கும் எவனோ ஒருத்தன் வாழ வைப்பான் சொல்றான் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க யாரோ ஒருத்தன் வந்து வாழ வைப்பான் அப்படின்னு மதுரையிலே ஒரு மன்னன் இருந்தான் அவன் சைவ சமயத்துக்கு இல்லாத துன்பம் எல்லாம் வெளித்தான் மூர்த்தி நாயனார்னு ஒருத்தர் இருந்தார் கோயில்ல தொண்டு செய்து அவர் கனவுல சொன்னு விழைக்கிற அரசன் செத்து போயிடுவான் கதை முடிஞ்சது அடுத்தது நீ பட்டத்துக்கு வருவாய் சைவ சமயத்தை வாழவை என்று சொன்னான் பெரிய புராணத்தில் வருகிறது அல்லவா அவர் மூர்த்தி நாயனார் அதுபோல இந்த பாவி போய் விடுவான் எவனோ ஒருத்தன் நல்லவன் வருவான் அவன் வளர்த்து விடுவான் தேவார திருவாசகத்தை திருவம்பாவை ஒரு பாடல் சொல்லி நிகழ்ச்சியை நிறைவேற்றி விடுவேன் போற்றிய அருள்கரில் பாதம் மலர் போற்றிய அருள்கரில் அந்தமாம் சென்ற போற்றி எல்லா உயிருக்கும் தோற்றமாம் பொற்பம் போற்றி எல்லா உயிர்க்கும் அடிகள் போற்றிமால் நான் பொன்னும் காணாத முண்டரிகம் போற்றியாம் உயாட் பொன்னவர்கள் போற்றியாம் மார்கனில் ஈராடேல் ஒரு பாவ ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவ